பெண்ணியமிக்க சங்கையான சகோதர்களே பெரிய தாய்மார்களே சகோதரிகளே இன்றைய நிகழ்ச்சியின் உடாக காலத்தின் தேவையை கவனத்தில் கொண்டு மீடியா தொலைத்தொடர்பு சாதனங்களை பாதிக்கக்கூடியவர்கள் அதன் ஊடாக செய்திகளை கும்மத்துக்குச் செல்லக்கூடியவர்கள் கடைபிடிக்க வேண்டிய சில ஆதாபுகளையும் சில ஒழுங்குமுறைகளை பற்றியும் குரான் ஹதீசுடைய நிழலிலிருந்து பார்க்கலாம் என்று நினைக்கிறேன் சமகாலத்தில் எங்களுக்கு மத்தியில் செய்திகளை பரிமாறிக் கொள்வதற்கு செய்திகளை ஒருவருடைய செய்தியை இன்னமொருவருக்கு எட்டி வைப்பதற்கு அந்த காலங்களில் இருந்ததை விடவும் நாம் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கக்கூடிய காலங்களில் அது மிகவும் இலேசான முறையில் எந்தவிதமான செலவுகளும் இல்லாமல் செய்திகளை ஒருவரிடமிருந்து பெறுவதற்கும் ஒருவருக்கு செய்தியை அனுப்பி வைப்பதற்கும் உரிய வசதிகள் மிக மலிவாகவும்சாகவும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது வெளிநாடுகளிலே வாழக்கூடிய ஒருவர் தன்னுடைய குடும்பத்துக்கு அன்றைய நாட்களில் ஏதும் ஒரு செய்தி செல்ல வேண்டும் என்றிருந்தால் அவர்கள் கடிதத்தை எழுதி தபால் ஊடாக தபால் மூலமாக நாட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதே இரண்டு கிழமைகள் இரண்டு வாரங்களுக்கு பின்னால் பத்து நாட்களுக்கு பின்னால் அது கிடைக்கும் கிடைக்காமல் இருக்கலாம் முகவரி தவறு என்று சொல்லி அது திரும்பி போகலாம் இப்படியான பல வகையான இன்னல்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் தபால் மூலமாக ஒரு கடிதம் வந்து சேரக்கூடிய சந்தர்ப்பத்தில் மாற்றப்படுத்து தலிபோன் அதாவது தொலைபேசியின் ஊடாக நாங்கள் கதைக்கக்கூடிய பழக்கத்தையும் ஒரு கட்டத்தில் ஆக்கிக் கொண்டிருந்தோம் வாரத்தில் ஒருமுறை வெளிநாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் குடும்பத்துக்கு தலிபோன் பண்ணி அதாவது தொலைபேசியின் ஊடாக கதைத்து அவருடைய சகோசதிகளை விசாரித்துக் கொள்வார்கள் செய்திகளை பரிமாறிக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலம் இருந்தது அதற்கு பிறகு இமெயில் என்பதாக அதாவது இமெயில் என்று சொல்லி மக்களுக்கு மத்தியில் அறிமுகமாகி செய்திகளை எடுத்து வடிவத்தில் ஒருவருடைய செய்தியை இன்னும் ஒருவர் இன்னும் என்று சொல்லி அதை பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு பழக்கத்தையும் நாங்கள் கண்டு இப்பொழுது அன்புக்குரிய சகோதரர்களே ஒரு செய்தியை பல ஆயிரக்கணக்கான பல மக்களுடன் ஒரே நேரத்தில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தனித்தனியான தனித்தனியான தொலைத்தொடர்பு சாதனங்களை நாங்கள் காலகட்டத்தில் நலன்களையும் கெடுதிகளையும் நாங்கள் அதனூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் எனவே இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இந்த மீடியாவை பத்தி செய்திகளை ஒருவருடைய செய்தியை இன்னும் ஒருவருக்கு கொடுப்பது ஒருவருடைய செய்தியை நான் உள்வாங்குவது இதை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லி இருக்கிறது என்பதை பற்றி நாங்கள் ஒரு கடன் பார்ப்பது மிக பொருத்தமானதாக இருக்கும் ஏனென்று சொன்னால் எங்களுக்கு மத்தியில் நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அந்த பிரச்சினைகளுடைய ஒற்றுமொத்தமான ஒரு முடிவாக ஒன்றை அனைவருக்கும் சொல்லலாம் இருக்கக்கூடிய மீடியாக்களுடைய சோசியல் மீடியா என்று சொல்லலாம் அல்லது இருக்கக்கூடிய மாஸ் மீடியா என்று சொல்லலாம் அல்லது பேப்பர் மீடியா என்று சொல்லலாம் எப்படியும் மீடியாவை பத்தி பேசுவதாக இருந்தால் அதனுடைய வகைகள் பல வகைகள் இருக்கிறது பல வகையான மீடியாக்களையும் உலகத்தில் மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் தனித்தனியான மீடியா சேனல்களை மக்கள் வைத்துக் கொண்டிருந்தார்கள் அன்புக்குரிய சகோதரர்கள் எந்த ஒரு மீடியாவுடைய எந்த ஒரு வடிவில் நாங்கள் இருந்ததை பார்த்தாலும் நான் சொல்லப்போம் என்ற இந்த கர்மங்கள் அங்கே கொண்டு வரப்பட வேண்டும் அப்பொழுதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த விளிம்பியங்கள் பேணப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு மீடியாவாக அந்த மீடியா இருக்கும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் முஸ்லீம் நிகழ்ச்சியாக இருக்கவும் முடியும் காலை எட்டு மணி தொடக்கம் பத்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் தொடர்ந்து போகக்கூடிய இந்த முஸ்லீம் நிகழ்ச்சியாக இருக்கவும் அதே சந்தர்ப்பத்தில் மாலை நேரத்தில் போகக்கூடிய ஏழு மணி தொடக்கம் ஒன்பது மணி வரைக்கும் நிகழ்ச்சியாக இருக்கலாம் இந்த கருமங்களை கடைபிடிப்பதில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது ஏன் சொன்னால் இது குரான் சொல்லக்கூடிய கட்டளைகள் குரானுடைய குரான் சொல்லித்தரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பரத்துவதற்கு முன்னால் கடைபிடிக்க வேண்டிய பற்றி முதலாவதாக நாங்கள் விளங்க வேண்டும் குரான் சொல்லி தருகிறது உங்களுக்கு ஒருவருடைய செய்தியை நம்ப முடியாது ஒருவர் உங்களுக்கு ஒரு செய்தியை கொண்டு வந்து தந்தால் நீங்கள் அந்த செய்தியை பரத்தினுடைய புரிந்து கொள்ளாமல் அந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் மக்களுக்கு எட்டி வைப்பீங்கின்றால் மக்களுக்கு அதை சொல்லுவீங்கின்றிருந்தால் அதற்கு பிறகு உங்களுடைய நீங்கள் கொடுத்த செய்தியை மையமாக வைத்து மக்கள் அவருடைய நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை நடவடிக்கைகளை ஆக்கிக் கொண்டதற்கு பிறகு நீங்கள் கவலைப்பட வேண்டிய கட்டம் உங்களுக்கு ஏற்படும் என்பதில் குரான் ஏற்கனவே எங்களுக்கு அந்த செய்தியைங்கள் உங்களுக்கு அறியாமை என்று சொல்லக்கூடிய ஒன்று அங்கே இருக்கிறது நடந்தது என்ன என்று நம்பி விட்டீர்கள் அந்த செய்தியை மையமாக வைத்து நீங்கள் சாதித்து விட்டீர்கள் செய்தி விட்டீர்கள் இப்பொழுது நீங்கள் சஞ்சலப்பட வேண்டி வரும் ஏனென்று உதாரணமாக நடக்கணமாக சென்ற கடந்து அல்ல அதற்கு முனிக்கிழமை பதினோராம் திகதி பத்தாம் திகதி மாலை பொழுதில் ஏற்பட்ட ஒரு நிகழ்வை உதாரணமாக காட்டலாம் அநேகமான கையில் இருக்கக்கூடிய தொலைபேசிக்கு அதாவது ஒரு முக்கியமான ஒரு நிறுவனத்தில் இருந்து ஒரு செய்தி வருகிறது பள்ளி வாயிலுடைய அவரு ஒரு ஒரு சீரியஸான ஒரு கட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பற்றியுள்ள அடுத்த தகவல் வரும் வரைக்கும் காத்திருங்கள் என்று சொல்லி ஒரு செய்தி எங்களுக்கு வருகிறது இமாம் அவர்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் இமாம் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டு அவருடைய காயங்களுடன் அவரை வைத்திய அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறார் அவரை பற்றியுள்ள அடுத்த தகவல்கள் வரும் வரைக்கும் என்று சொல்லி ஒரு செய்தியை நாங்கள் எங்களுக்கு செய்தி கிடைத்தேன் இந்த சந்தர்ப்பத்தில் ஆங்காங்கே இருக்கக்கூடிய வானிபர்கள் துள்ளி குறிக்கிறார்கள் ஒரு இமாம் அவருக்குளை வெற்றி காயங்கள் ரத்தம் இப்படிப்பட்ட அதாவது இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவின் ஊடாக ஒரு ட்விட்டர் மெசேஜாக இதை நாங்கள் கொடுத்து விட்டதுக்கு பிறகு அன்புக்கூடிய சகோதரே நாட்டில் ஏற்பட்ட பதட்ட நிலை இருக்கிறது அது வித்தியாசமான ஒரு பதட்ட நிலை என்று சொன்னால் விற்பனங்களுக்கு கள்ள அடித்தார்கள் நுறுக்கிறார்கள் என்று சொன்னால் பொறுத்துக் கொள்வார்கள் தனிமார்கள் அபிப்பிராயங்களை பெற்றார்கள் என்பதாக உமத்து கட்டுப்பாடான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட செய்தி கிடைத்தால் எப்படி இருக்கும் ஆனால் நல்ல நேரம் அல்ல அந்த இமாமுக்கு ரமத்து செய்ய வேண்டும் அந்த இமாம் ஒரு மணி நேரத்திற்குள் அவர் நேரடியாக இன்னும் ஒரு சோசியல் மீடியாவினுடைய இணையதளத்தின் ஊடாக சோசியல் மீடியா மீடியாவின் ஊடாக அவர் வந்து சொல்லுகிறார் அப்படிப்பட்ட ஒன்றும் நடக்கவில்லை நான் சுகமாகத்தான் இருக்கிறேன் இங்கே யாருக்கும் வெட்டுக்காயங்கள் நடக்கவும் இல்லை ரத்தம் இங்கே சிந்தவும் இல்லை எங்களுடைய பள்ளியில் இருந்த ஒரே ஒரு மூத்த மனிதனுடைய தலையில மட்டும் ஒரு அடி பட்டிருந்தது அது எப்படிப்பட்டது என்று எங்களுக்கு தெரியாது ஓடிய ஓடிய சந்தர்ப்பத்தில் பட்டிருக்கலாம் பட்ட அவருக்கு அதை பற்றி அவர் நகிக்கவில்லை ஆனால் அவர் மிக தெளிவாக சொன்னார் அங்கே ரத்தம் என்று சொல்லை நாங்கள் காணவில்லை ரத்த ஓட்ட அங்கே இருக்கவில்லை ஆனால் செய்தி வருகிறது இமாம் அவர்கள் கிரிட்டிகல் சுச்சுவேஷன் இருக்கிறார்கள் அவரை பற்றிய அடுத்த அப்டேட் வரும் வரைக்கும் காத்திருங்கள் அதை நாங்கள் உங்களுக்கு தருவதற்கு காத்திருக்கோம் என்று சொல்லி ஒரு செய்தியை பரத்திவிட்டால் உம்மத்துடைய சமூகத்தினுடைய வாலிபர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்பதை புரிந்து ஒரு செய்தியை பற்றி அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மை அந்த செய்தியை பற்றி உள்ள தீர்ப்பு அதனுடைய முடிவு இவைகள் எங்களுக்கு வந்து வரையில் அந்த செய்தியை நாங்கள் பரத்தக்கூடாது இதற்கு ஆதாரமாக இந்த ஆயத்தை இந்த ஆயத்தை அம்மா சொல் காண கொடுத்தாதான் குறாணி விலக்கி ஒரு காரணம் இருக்கிறது சூடுமலாக சொல்லுவோம் குரானுடைய பெரும்பான்மான் பெரும்பான்மையான ஆயத்துகள் இறங்குவதற்கு ஒரு காரணத்தை அபஹானு முன்கூட்டியை இடத்தாக்கி வைப்பான் அந்த காரணத்துக்கு பிறகு அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் ஒரு புத்திமலை செல்வதை போன்ற அல்லா சுபத்துடைய ஆயத்தை விலக்கி வைப்பான் அருகில் சபவு நுசூல் என்பதாக அந்த அடிப்படையில் இந்த ஆயத்துக்கும் என்று சொல்லக்கூடிய இந்த ஆயத்துக்கும் ஒரு சபவு நுசூலை அதாவது آيادة وليد بن عقبت بن عبي مغيت أن astrology يا صحابي اللي يرجى التلطان هذه آيادة رأيه صلى الله عليه وسلم الأبرز إن الصحابي وليد بن عقبت بن عبي مغيت صداقاذي وسؤولПр narrative زكاعتي وسؤول �кра proverb بنو مستلوح أن شerntر كوترتن بط المحاجق بنو مستلوح أن شilantro كوترتن بط المحاجق هذاOLL riend واجه ذكاعتي lls وسؤول اسدق удol بها الرجال μέز அவர் அங்க போறாரு வசூலிப்பதற்காக வேண்டி அங்க அவர் போய்கொண்டிருக்கிறார் அவருடைய வருகையை கண்ட மக்கள் அங்கிருந்து ஓடி வந்து வரவேற்க வந்தார்கள் இவரை கட்டி அனைத்து வரவேற்ப வரவேற்க வந்தார்கள் ஆனால் இவர் பயந்து விட்டார் ஏன் என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஒரு காட்சி அவர்களுக்கு ஏதோ ஒரு மனக்கசப்பு முன் கூட்டியே இருந்தது எனவே அவருக்கு ஒரு பயம் அங்கே அச்சமிருந்தல் உள்ள இவர்களை வரவேற்பதற்காக வேண்டிய பலம் அவரின் பக்கமாக ஓடி வாராங்க அவரை வரவேற்பதற்காக வேண்டி ஆனால் அவருக்கு பயம் ஏற்பட்டு விட்டது இவர்கள் என்னை பார்க்க வருகிறார்கள் இவர்கள் என்னை அடிக்க வருகிறார்கள் என்று சொல்லி அவருக்கு ஒரு பயம் ஏற்பட்டு அவர் திண்டாட்டம் ஆடிக்கொண்டு அப்படியே திரும்பி போய்விட்டார் அவர் அகிலமாக திரும்பி போய் விட்டார் போய்க்கும் நாடுகள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அங்க செய்திய திரு செய்தியை பார்த்து விட்டார் இல்ல நான் அங்க போனேன் அவங்க என்ன விரட்டி வந்தாங்க என்ன இப்படி ஓடி என்ன பார்த்து ஓடி வந்தாங்க நான் பயந்து ஓடி வந்துட்டேன் அவங்க எல்லாரையும் அவங்க எல்லாரையும் மூர்த்தம் தாட்டாங்க என்ற செய்தியை அவரது மெசேஜை கொடுத்துட்டாரு இப்ப சொல்லமாக அழைவு சொல்லம் அவருடைய அந்த செய்தியை பேஸ் பண்ணி எந்த ஆக்ஷனும் எடுக்கல அவருடைய அந்த செய்தியை பேஸ் பண்ணி எந்த ஆக்ஷனும் எடுக்கல என்ன தெரியுமா செஞ்சாங்க நீங்க அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட வேண்டாம் நீங்கள் அமைதி அடையுங்கள் அங்கே வைத்து நிதானமாக அமைதியாக இருந்து அவசரப்படாமல் நீங்கள் விடயத்தை நோட்டமிட்டுக் கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அனுப்பி வைத்தார்கள் அதற்கு ஹாலி வடிதருக்குள்ள இரவு நேரத்தில் நுழைந்தார்கள் அவர்களின் பக்கமாக சொன்னு விட்டு வாருங்கள் எல்லாரும் எல்லாரும் உண்மையான மத்திய யாரும் மதம் மாறி இல்ல இவங்க யாரும் எந்த குழப்பம் إنه رقم التيل إلا إن شن سندر قتل سمعوا وسمعوا أذانهم وصلاةهم ألا بصباح تلوهر أنجا صباح لي أذانا كتا أنجا إذا اللي مكتب الكفارة هي வந்து சொன்னாங்க சொல்லம் வாடகை யார சூழல்வா அப்படி ஒன்றும் நடக்க இல்ல அவங்க முஸ்லீங்களாகத்தான் இருக்கிறாங்க இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது என்று சொல்லி அந்த குழப்பத்தை புரிய வேண்டும் விளங்க வேண்டும் என்று சொல்லி சல்லம் விசாரணைக்காக வேண்டி ஆயத்தமாக கொண்டிருக்கும் பொழுது வலு உஸ்கை கோத்தரத்தைச் சேர்ந்தவர்கள் ஓடோடி வந்து சொன்னார்கள் நபியை பார்த்து யார சூழல் நீங்கள் அனுப்பி வைத்தவரை வரவேற்பதற்காக வேண்டி நாங்கள் முன் நாங்கள் ஓடிப்போனோம் ஆனால் அவர் எங்களை விட்டு பயந்து ஓடிவிட்டார் என்ன நடந்ததோ தெரியாது நாங்கள் மரம் மாறவில்லை நாங்கள் இஸ்லாத்திற்கான இருக்குகிறோம் என்று சொல்லக்கூடிய செய்தியை சொல்ல வந்திருக்கிறோம் என்று சொல்லி அரைவர் அவர்களுக்கு முன்னால் இந்த நிலைமையை முன்வைத்த சந்தர்ப்பத்தில் தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள் அந்த வார்த்தையை ஆய் அந்த கருத்தை மையமாக வைத்து நீங்கள் குழந்தை என்று சொல்லக்கூடிய கருத்தை குரானின் ஊடாக எங்களுக்கு എന്റെ തെറ്റില വാഹിച്ച പിക്കാട്ട് രണ്ടാമത്തെ कर्तയും ഇന്നൊരു കേരീ വിഷയത്തെ ഇന്നൊരു ഹദീസ് ഉദ്ധരിക്കുകയാണ് അല്ലാതെ ഇമാം മുസ്ലിം അബ്ദുല്ലാഹി عليه വത ഇബ് ഹദീസ് റിവായതി ചെയ്തിregisterTask കതാബിൽ മർഇ കദിബൻ അയി ഹദസ് ബികുല്ലി മാ സമഹ് ഉർമനദൻ പോയിൻ എന്ദ ചെല്ലകൂടിയ ഇടത്തിൽ ഇരിപ്പദർക്ക് പോനുമാനെ காதால கேட்டார் ஒரு செய்திய அவர் எப்படி செய்வாரு அவர் கண்டது போல பேசுவாரு கண்டது போல கதைப்பாரு அவருக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல பேசுவாரு இறச்சி கடை இறக்கி வாங்க போனாரு பேசிக் கொடுறாங்க தரும் வரைக்கும் நேரத்துல இவர் வந்து செய்தியை கொஞ்சம் கேட்டுக் கொடுத்தாரு இப்ப இவர் செய்திக்கு என்ன செய்வாரு செய்திய சோடிப்பாரு முதலாவது விடியம் என்ன விளங்க வேண்டும் கேட்டதை எல்லாம் பேச வேண்டாம் எத்தனையோ கேட்கிறோம் அதெல்லாம் மறைத்து விடுங்கள் வாய பேச வேண்டிய அவசியம் ஒரு மனிதன் பொய்யன் என்று சொல்வதற்கு போதும் அவன் கேட்டது எல்லாம் பேசுவதை கொண்டு விட்டான் பொய்யவனாக இருப்பதற்கு இருப்பதற்கு அவன் நெருங்கிவிட்டான் சொல்லக்கூடிய கருத்தை சொல்லம் அறிவ செல்லம் மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி எனவே இரண்டாவது விடயம் காதால கேட்டதை நாங்கள் பேசக்கூடாது நாங்கள் எழுதவும் கூடாது நாங்கள் நாங்கள்டர் பண்ணவும்ிப்போ பண்ணுவோம்கோதரே கேட்டவைகளெல்லாம் பேச வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை அப்படி பேசுவதைக் கொண்டு நாங்கள் பொய்யர்கள் என்ற பட்டியலில் எங்களுடைய திருநாமம் பேர் வந்துவிடும் என்பதை மறந்துவிடுவார்கள் இரண்டாவது மூணாவது ஒரு விடயத்தை குரான் சொல்லி தருகிறது ஆச்சரியமான ஒரு ஆயத்தை குரான் சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு செய்தி கிடைத்தால் நீங்க என்ன செய்ய வேண்டும் ஒரு தகவல் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது உங்களுக்கு ஒரு தகவல் கிடைத்து என்ன செய்ய வேண்டும் ஒரு விடயத்தை நீங்கள் கண்டு விட்டீர்கள் என்ன செய்ய வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களை என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் நான் இதை உதாரணமாக சொல்லுகிறேன் அல்லாமல் இதை திருப்பி திருப்பி பேசுவதற்காக வேண்டி சொல்லவில்லை அந்த நோக்கம் எனக்கு இல்லை ஒரு உதாரணத்தை சொன்னால் புரிந்து கொள்வீர்கள் என்பதற்காக வேண்டி மட்டும் அதாவது பிறை கண்டுபிடித்தீர்கள் என்ன செய்ய வேண்டும் பிறை கண்டுவிட்டீர்கள் என்ன செய்ய வேண்டும் உன்னை கண்டு விட்டேன் உடையத்தை ஒரு உடைய நடந்து விட்டது இப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் குரான் சொல்லுகிறது ஒரு விடயத்தை நீங்கள் கண்டுவிட்டால் என்ன செய்ய வேண்டும் உதாரணமாக வைத்துக் கொள்ளுங்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்னாள் எங்களுக்கு ஒரு செய்தி நாங்க பத்திரிகையில படித்தோம் அன்கர் பால் மாவி சில ஹராமான அல்லது கொழுப்புகள் கலக்கப்பட்டிருக்கிறது அல்லது சில நெச்சுத்தன்மைகள் இருக்கிறது என்பதாக இப்போது ஒரு செய்தி போய்கொண்டிருக்கிறது இப்பொழுது எங்களுக்கு அறிவித்தல் கிடைத்திருக்கிறது அரசாங்கத்திலிருந்து நாங்கள் அதை நம்புகிறோம் அதற்கேட்ட மாதிரி நடந்து கொள்வோம் ஆனால் அதிலே சில ஹராமான பொருட்கள் கலக்கப்பட்டிருக்கிறது என்ற ஒரு தகவல் ஒரு வந்த சந்தர்ப்பத்தில் நாங்கள் மக்களுக்கு சொல்லும் அவசரப்படாதீர்கள் இந்த செய்தியை உங்களுக்கு செய்தி கிடைத்திருக்கிறதா இப்பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சமூகத்தை குரப்புவதல்ல பொறுப்பான இடத்துல போய் விளையத்தை எத்தி வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட ஒரு செய்தியை இப்படிப்பட்ட ஒரு பத்திரிகையில் நான் படித்தேன் இதோ இருக்கிறது பத்திரிகை இதனுடைய நம்பகத்தன்மையை விளங்கி அறிந்து சமூகத்தை மணி என்று சொல்லி பொறுப்பான போய் அந்த மெசேஜை ஒப்படைப்பதுதான் என்னிட கடமை இல்லாம எ நல்ல ஸ்மார்ட் போன் இருக்குது அந்த போன் பண்ணி எடுத்து எல்லா டேட்டா கூட பேப்பர் அப்படியே பெரிய தரமாற்றத்துல இப்ப உண்மைக்கு மத்தியில் பெரிய ஒரு வகையான குழப்பம் இப்ப எல்லாரும் தனிபோ பண்ண ஆரம்பிப்பாங்க யாருக்கு தெரியுமா யார் யாரெல்லாம் அவங்களுக்கு நம்பிக்கையாங்களா தெரிவிப்பாங்களோ அவங்கள்ட்டா இது கூடுமா இது கூடாதா என்ன வரையே ஒரு செய்தி உங்களுக்கு கிடைச்சா நீங்க என்ன செய்யுமா செய்ய வேண்டும் அந்த செய்தியை என்ன செய்ய வேண்டும் என்று குரான் சொல்லி இருக்கிறது அதை ஒளிப்பெருக்கிறது அதை பரத்துறதல்ல அதை மக்களுக்கு மத்தியில் அப்படியே பரட்டி விடுறதல்ல புறக்கண்டிங்களா ஏழு மணிக்கு நீங்க என்ன செய்யணும் பொறுப்பு எங்களுக்கு நடந்த ஒரு யுத்தத்தில் வெற்றி கிடைத்திருக்கிறது அந்த வெற்றியை கூட கூடாது அந்த வெற்றியை கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அமைதத்தில் போய் நாங்கள் வெற்றி வைத்து விட்டோம் என்று சொல்லக்கூடிய தகவலை நாங்கள் எட்டி வேண்டும் எங்களுக்கு ஒரு பட்டு விட்டது அந்த அணிவை கூட நாங்கள் பேசிக் கொள்ளக் கூடாது பொறுப்பாக இருக்கக்கூடிய விடத்தில் ஒப்படைக்க வேண்டும் ஏன் அவர் அதை யோசிப்பார் அதை சொல்லுவது பொருத்தமா பொருத்தவில்லையா எல்லா வெற்றிகளையும் சொல்லவும் கூடாது எல்லா தோல்விகளையும் சொல்லவும் கூடாது இதற்கு இரண்டுக்கு மத்தியில் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய முடிவைடு பயங்கரமான ஒரு செய்தியாக இருக்கவும் ஒரு சு செய்தியாக இருக்கவும்லும் ஒரு ஒரு கவலை தரக்கூடிய செய்தியாக இருக்கவும் மேலும் எந்த ஒரு செய்தியாக இருந்தாலும் அவர்களிடத்தில் ஒரு செய்தி வந்து கிடைக்கிட்டு விட்டால் அவருடைய கைக்கு ஒரு செய்தி கிடைத்து விட்டால் அரா ஊபி அவர்கள் இராத்து செய்வார்கள் அதை அவர்கள் மக்களுக்கு எது செய்வார்கள் மக்களுக்கு நாங்கள் சொல்ற அகா உண்டா இரா சொன்னால் செய்வார்கள் மக்களுக்கு பேசக்கூடிய நாங்கள் இதுக்கு ஸ்ரீலங்கா ஒளிபரப்பு கூட்டத்தாபனம் என்று சொல்லுகிறோமே இதற்கு அரவுரை சொல்லுவதாக இதுலங்கையா இது ஸ்ரீலங்காவின் ஒளிபரப்பு கூட்டத்தாபனம் ஒன்ற வார்த்தை சொல்லு அப்படி செய்யக்கூடாது நீங்க அப்படி செய்வீங்க நேர்மாறாக உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய கொண்டு போய் எத்திடைத்திருந்தால் அந்த செய்தியை கொண்டு போய் நீங்க கொடுத்திருந்தால் இப்ப எங்களுக்கு மத்தியில் ரசூல் இல்ல காலம் கண்டு விட்டார்கள் நிலையடி சேர்ந்து விட்டார்கள் எங்களை விட்டு பிரிந்து விட்டார்கள் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் உங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் அவரிடத்தில் கொண்டு போய் இந்த செய்தியை நீங்க குடிப்பீங்க கருத்துக்களை வெளியெடுத்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்து அதனுடைய உண்மை நிலைமைகளை அறிந்து சொல்லுவதற்கு யாரெல்லாம் தகுதி பெற்று விட்டார்களோ அவர்கள் அதிலிருந்து நல்ல செய்திகளை எடுத்து மக்களுக்கு சொல்லுவார்கள் என்று சொல்லக்கூடிய கண்டு என்ற செய்தி எங்களுக்கு வந்து கிடைத்திருக்கிறது எங்களுக்கு கிடைப்பது கிடைப்பதற்கு முன்னால் அது பொறுப்பாளர்களுக்கு சரியான போய் சேர்ந்திருக்கும் அன்புக்குரிய சகோதரர் அந்த முடிவை அவர் எடுத்திருக்க வேண்டும் அந்த முடிவை அவர் எடுத்திருக்க வேண்டும் அதுல யாருக்கு மாற்ற கருத்திருக்க முடியாது ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களை இதே போன்று நான் உபாரணமாக சொல்லுகிறேன் மீண்டும் மீண்டும் திருப்பி நான் பேசவில்லை என்னை மன்னித்துக் ஒரு விடயத்தை விளக்க வைக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுவேன் ஆனால் அவிஷயம் அப்படி அல்ல விஷயம் அப்படி மக்களுக்கு ஒரு ஒரு நிர்வாகத்தில் ஒரு செய்தி கிடைப்பதற்கு முன்னாலேயே மக்களுக்கு மத்தியில் செய்தி பறந்து விட்டது எஸ் எம் எஸ் செய்தி பரத்தப்பட்டு விட்டது செய்தி பரத்தப்பட்டு விட்டது வாட்ஸ்அப்ல செய்தி பரத்தப்பட்டு விட்டது இது ஆளுடைய இந்த ஆயத்துக்கு பொருளான செய்தி இது நான் நன்பாகி இந்த புறக்கு மட்டும் சொல்ல இல்லை இதை நான் எல்லாத்திற்கும் சொல்லுகிறேன் எல்லா விடயத்திற்கும் சொல்லுகிறேன் ஒரு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது நடப்பதற்கு முன்னாலேயே அது நடந்து முடிவதற்கு முன்னாலேயே நடந்து இதுதான் முடிவெடுக்கப்பட்டு விட்டது என்ற செய்தி கூட பரத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது குரானுக்கு மாற்றமான கருத்து இந்த பாருங்கள் இருந்தும் விடயத்தில் அல்லா சுலா இறக்கி வைத்தான் என்ற கருத்தை இடமாக்க சொல்லுகிறார்கள் அல்லா அவனுடைய அதிகார்களுக்கு அதுவும் சொல்லி தருகிறான் நீங்கள் இந்த விடயத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் இது உங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு முக்கியமான விடயம் உங்களை கையில் எட்டிவிட்டால் ஆமா ஒரு பொதுவான உண்மத்துக்கு எல்லா உண்மத்துக்கும் சொந்தமான ஒரு பொறுச்சை உங்களுக்கு சொந்து விட்டுவிட்டால் அச்சம் தீந்த இரவில் இருக்கக்கூடிய சந்தோஷமான செய்திகள் வ ஸுரூருல் முஃமினீன் முஃமின்களுக்கு சந்தோஷமான செய்திகளாக இருக்கலாம் அவு பில் கௌஃப் அல்லதி فيه مخيفة عليهم وربيانகரமான கबरे தரக்கூடிய துக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தாலும் அவர்களைக் கண்ணேதிரமா வேணும் ஐயத்த சபது அதுல அவர்கள் உறுதி அதை ஊகிபடுத்திக் கொள்ள வேண்டும் مولانا அவை அவசர படுத்துவதால தஸ்தஅஜலு பி ஷாஅத்தி தாலிக் அல் கபர் அம்ல Khabar அபல் சையீது பக்ரத் தமக்கல பர்த்தவக்கிரங்க அவசரப்பட வேண்டும் மீடியாவில் உள்ள போட்டி நான் தான் முதலாவது முதல் செய்தி சொன்னி எப்படியாவது முதலாவது இந்த செய்தியை பரப்பித்தேன் முதலாவது முதலாவது பாவம் செய்யக்கூடாது இந்த விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள் இது மூணாவது புத்திமதி முதல் குரான் சொல்லுகிறது முதலாவது ஒரு செய்தி உங்களுக்கு வந்தால் அந்த செய்தியினுடைய நம்பகத்தன்மையை நீங்கள் சரியாக புரிந்து வேண்டும் இரண்டாவது குரான் சொல்லு ஹதீஸ் சொல்லுகிறது காதாள கேட்டதையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது மூணாவது சொல்லுகிறது உங்களுக்கு ஒரு செய்தி வந்தால் பொறுப்பானியை ஒப்படைத்து விடுங்கள் நீங்கள் செய்ய வேண்டிய பரத்துவதற்கோ அந்த செய்தியை மக்களுக்கு நீங்கள் அறிவிப்பதற்கோ உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை என்பதை குரான் மிக தெளிவாக சொல்லுகிறது மூணாவது நாலாவது ஒரு ஒழுங்கு முறையையும் பார்க்கலாம் அதாவது அன்புக்குரிய சகோதர்களே பெரியார்களே தாய்மார்களே ஒரு செய்தியை நாங்கள் சொல்லும் படி அந்த செய்தி எங்களுக்குத்தத அதே போன்றுட்டுவத குறைப்பதோ அதுல உண்டை அட் பண்ணுவதோ அதுல இருந்து உன்னை பண்ணுவதோ அழிப்பதோ அதற்குரிய எங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை நடக்கிறது ஒரு செய்தியாத்துபாதினால சகோதரே ஒரு இயக்க சார்பான அவர்களுக்கு தேவையான துண்டை மட்டும் எடுத்து அந்த இமாமுடைய ஜிம்மாவில் பண்றாங்க இது எனக்கு நடந்திருக்கிறது ஒரு இடத்தில் என்ன ஒரு ஜிம்மா ஓதினா என்ன செய்வாங்க இந்த துண்டதே அதன் சின்ன ஒரு செய்தியாக இப்படிப்பட்ட ஜிம்மாவோதம் இந்த செய்தியை பரப்பிடுவாங்க நோக்கம் என்ன சொன்னால் உம்மத்திற்கு மத்தியில் சித்தனா உருவாக்குறது அவ்வா இங்களை பாதுகாப்பான அவ்வா இது தனிப்பட்ட வாழ்விலும் கூட வரவேண்டிய ஒரு பழக்கம் யாரும் ஒரு செய்தியை சொல்லும் பொழுது அந்த செய்தியை எப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வார்த்தைகள் அமானிதம் வார்த்தைகள் அமானிதம் அந்த வார்த்தைகளை என்ன வார்த்தை அவர் சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு மேலே எந்த வார்த்தையும் சொல்லக்கூடாது இந்த கிங்கடேற்ப சந்தர்ப்பத்தில் அரபு மொழியில் எப்படி சொன்னார்களோ எந்த வார்த்தையை போது கூடிய நிபந்தனை என்பதை நாங்கள் போய் செல்லுவதாக இருந்தாலும் அதில் எதையுமே கூட்டக்கூடாது சுருக்கமாக சொல்லுகிறேன் பெரிய ஒரு கூட்டத்தை அனுப்பி வைத்தார்கள் அதாவது செய்யங்கள் என்று சொல்லி சகாபாக்கள் ஒரு கூட்டம் கிடைத்துக் கொண்டிருக்கிறது அவர்கள் அமைத்துக் கொண்டு பிறகு போனவர்கள் எல்லாரும் திரும்பி வந்து இந்த முருகனை என்ன முருகன் என்று சொன்னால் அதாவது காணி சண்டை அல்ல அல்லது புறம்பேசிய சண்டை அல்ல நாங்கள் சிறந்தவர்களா நீங்கள் சிறந்தவர்களா நீங்கள் இத்தியோப்பியாவுக்கு ஹெஜினத்து போய் வந்திருக்கிறீங்க மதீனாவுக்கு நாங்கள் அரியல சல்லம் அவர்களுடன் நேராக மதீனாவில் இருந்து மனீனாவுக்கு மக்கள் இருந்து ஹெஜினத்து செய்து வந்திருக்கிறோம் நாங்கள் ஹிஜத்தை கொண்டு முண்டிவிட்டோம் மதீனாவுக்கு நீங்கள் வருவதற்கு முன்னால் நாங்கள் மதீனாவுக்கு வந்தோம் இல்லாகி சொந்தம் வாழும் நாங்கள் தான் ஹதரத் ரசூ சொல்லம் வாழம் அவர்களுடன் இருப்பதற்கு மிக தகுதியானவர்கள் என்று சொல்லி பெருமைப்பட்டார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் அஸ்மா அஸ்மாவுக்கு கோபம் வந்து அந்த பெண்மணி சொல்லுகிறார் அவர்களுடன் இருந்தீங்க அவர்களுக்கு வரக்கூடிய சாப்பாட்டுல நீங்க சாப்பிட்டீங்க ஆணையாக உங்களுடைய பசித்தவர்களுக்கு அறிவசல்ல அவர்களுக்கு வரக்கூடிய சாப்பாட்டில் உங்களுக்கு பங்கு இருந்தது كنا في دار بغداد فكنا في دار بغداد على المركطوره معنا கோ கோபங்கள் அதாவது ஒரு அப்பிரிக்காவுடைய காட்டு பகுதியில் நாங்கள் இருந்து வந்திருக்கிறோம் நாங்கள் தியாகங்கள் உங்களுக்கு தெரியாது நாங்கள் அப்படி தியாகம் செய்து போனது அல்லாவுக்கும் ஒரு சூழுக்குமாக வேண்டி அல்லாஹு மீது ஆணையாக எங்களுக்கு எந்த சாப்பாடும் தண்ணியும் கிடைக்கல பல வகையான கஷ்டங்கள் சிரமங்களை நாங்கள் உங்களுக்கு முன்னால் மதீனா மக்களிருந்து இத்தியோப்பியாவுக்கு போய் நாங்கள் அடைந்திருக்கிறோம் என்று சொல்லி சந்தி حضرت அஸ்மாபி பலரத் பதில் சொன்னா இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க இப்ப எங்களுக்கு சொன்ன விஷயத்த நான் அப்படியே பேசு ஹதூ மாவிடத்துல சொல்ல போறேன் எங்களுக்கு நீங்க இப்படி சொல்றீங்களா இப்படி எல்லாம் கதைக்கிறீங்களா இந்த தியாகத்துக்குப் பிறகு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களா நான் நிச்சயமாக அல்லாஹுடைய நவீனத்துல போய் நான் கேட்க போறேன் சொன்னாங்க போய் பேச மாட்டேன் அழிக்கவும் மாட்டேன் வலா அஜிது எதையும் கூட்டவும் மாட்டேன் சுமகான நீங்க என்ன வார்த்தையை சொன்னீங்களோ அந்த வார்த்தையை எந்த வார்த்தையை மாற்றவும் மாட்டேன் எதையும் குறைக்கவும் மாட்டேன் எதையும் சேர்க்கவும் மாட்டேன் நீங்க சொன்ன வார்த்தைகளில் பொய்யும் பேச மாட்டேன் நீங்க சொன்னதை அப்படியே திவிப்பேன் சொன்னாங்க உமருடைய சஹாபாக்களுக்கு நண்பர்களுக்கும் கிடைக்கும் து ஒரு ஹத்து நீங்கள் மக்காவில் இருந்து நீங்கள் நான் நவீனத்தில் போய் சொல்லுவேன் மேலால் எதை கூட்ட மாட்டேன் குறைக்கவும் மாட்டேன் மாற்றவும் செய்ய மாட்டேன் சொன்னதை அப்படியே எட்டி வைப்பேன் என்று சொல்லி அது ஒரு செய்தியை எடுத்துக்கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்பதற்குரிய அழகான முறையை காட்டித் தந்தார்கள் இன்னும் ஒரு விடயத்தையும் சொல்லலாம் நினைக்கிறேன் அன்புக்குரிய சகோதரர்கள் அடையாளத்தில் ஏராளமான அடையாளங்கள் இருக்கிறது நிச்சயமாக வந்துவிட்டது نكية ما قيامة تلرنجي متى இன்றைக்கு நடக்கக்கூடிய விஜயங்களை பார்க்கும் பொழுது கொலைசிய மக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் முக்மீன்கள் முஸ்லீம்கள் கொலை முக்மீன்கள் முஸ்லீம்கள் கொலை செய்யப்படுவதே எதிரிகளின் ஊடாக அல்ல முஸ்லீம்களின் ஊடாக முஸ்லீம்கள் முஸ்லீம்களை கொலை செய்கிறார்கள் யார் இப்போ கொலை செய்யப்படக்கூடியவனுக்கு தெரியாது கொலை செய்ய கொலை நான் எதற்காக வேண்டியவர்களை கொலை செய்கிறேன் கொலை செய்ய படக்கூடியவனுக்கு நான் எந்த தவறுக்காக வேண்டி என்று தெரியாத ஒரு காலத்தில் இன்றைய அப்படிப்பட்ட ஒன்று நடக்கூடிய காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம் இது நடந்தால் கயாமத்தை எதிர்பாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பா ஒரு மிக தெளிவாக சொல்லிவிட்டார்கள் அடையாளத்தில் ஒன்றுதான் வருவதற்கு முன்னால் நடக்கக்கூடிய சில விடயங்களை பற்றி சொல்லப்பாசலம் குறிப்பிட்டார்கள் ஒன்றுதான் தஸ்மீபுல் ஹாஸ் அதாவது உபயோர்தர வகுப்பாளருக்கு குறிப்பிட்ட பிரைவேட் அதாவது மாத்திரம் சலாம் சொல்லுவார்கள் மக்களுக்கு மத்தியில் சலாம் பறந்திருக்க மாட்டாது தெரிந்தவர்களுக்கு மட்டும் எந்த அளவுக்கு ஒரு மனிதனுடைய வியாபாரத்தில் அவனுடைய மனைவியும் அவனுக்கு பங்காளியாக இருப்பார் ஒரு மனிதனுடைய வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்க கொடு அவருடைய அவருடைய உடைக்கைகளில் அவனுடைய மனைவி இதை பற்றி விரிவாக பேச வேண்டும் அதுல ஒன்று தான் சொன்னாங்க சொல்லம் வா சொல்ல வெளியாகிவிடும் இன்றைக்கு வாய் பேசறதை விட கூடுதலாக பேனா எழுதி போட்டிருக்கிறது இன்றைக்கு வரக்கூடிய அன்புக்குரிய சகோதரே நான் யாரையும் குறை சொல்ற நோக்கத்துல சொல்ல இல்ல எழுதுறீங்க எழுதுவாங்க யாருக்கும் தெரியாது எழுதுறாங்க ஆர்டிக்கல் எழுதுறாங்க பதில் எழுதுறாங்க எழுதி எழுதி எழுதி எழுதி அன்புக்குரிய சகோதரர் இது எழுதத்தான் தெரிவிங்க என்றார் நபிசன்னு சொல்லித்தான் தயானத்து அடையாளத்தில் உண்டு களம் தேனா வெளியாகிவிடும் அதாவது எழுத்துக்கள் எழுதப்பட்டுக் கொண்டிருக்கும் ஆனா கிதாபுகள் வெளியே வருதில்லை நல்ல புத்தகங்கள் வெளியே வருதில் நல்ல ஆக்கங்கள் வெளியே வருகிறது நியாயமான கிருத்திசசம் வெளியே வருகிறது நியாயமான கமன்ஸ் வெளியே வருகிறது அவருக்கு பதில் இவருக்கு பதில் தேவையானவைகள் இந்த நாட்டில் மொழிபெயர்க்கப்பட வேண்டியவைகள் இவ்வளவு இருக்கிறது இந்த நாட்டில் மொழிபெயர்க்கப்பட வேண்டியவைகள் இந்த நாட்டில் சிங்கள மொழி எழுதப்பட வேண்டிய கிதாபுகள் எவ்வளவு அதற்கு எங்களுக்கு நேரமும் இல்லை அதற்கு எங்களுக்கு திறமையும் இல்லை அதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பமும் இல்லை ஆனால் ஒருவரை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதவிட்டு ஆஷாவா அதற்கு மிச்சம் நேரம் இருக்கிறது நல்லா வினை கொண்டே இருக்கிறோம் சுபானம்மா சில கட்டங்கள்ல பார்த்தால் கவலை வரும் என்ன தெரியுமா ஒரு செய்தி ஒன்று இந்த கிட்டத்தட்ட மூணு நாளையுள்ள அறுநூறு பேர் இதுக்கு இமெயில் அறுநூறு பேர் ஒருவருடைய குறைய மறைக்க வேண்டிய சமூகம் ஒரு பெண்ணு பப்ளிசிட்டி பண்ணுவதற்காக வேண்டி எழுதுறாங்க ஒரு கூட்டம் சொல்றாங்க அதற்காக வேண்டி தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது என்று நான் சொல்லவில்லை முட்டாள்தனமாக இருந்து கொள்வோம் என்று செல்லவும் இல்லை பண்பாடாக அழகாக ஒருவருடைய தவறையை சுட்டிக்காட்டுவது கடமை ஆனால் அதிலே சுட்டி சுட்டாப்படிய பண்பாடு கடைபிடிக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு சகோதரர்களும் இந்த விடயங்களை கவனத்தில் கொள்ளுங்கள் இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு எங்களுடைய பயணத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் என்றால் இந்த நாங்கள் செய்யக்கூடிய இந்த ஊடக ஊடகத்துறையும் ஒரு விபாதத்தாக ஒரு தாவத்தாக மக்களுக்கு நல்லவிகளை சொல்வதற்கு ஒரு சந்தர்ப்பமாக இதை ஆசிக் கொள்ள முடியும் இன்னும் பல விடயங்கள் பேசப்பட வேண்டி ஆனாலும் நேரத்தை கவனத்தில் வகுப்பை முடிவு செய்கிறேன் இந்த வகுப்பு முடித்துக் கொள்கிறேன் அல்லாஹ் நல்லவிகளை கேட்டு கொண்டு படித்து அமல் நம் அனைவருக்கும் துணை புரிவானாக for moon lechers with it slh